வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எண் ஆண்டு மார்கோனி தான் புதிதாக கண்டுபிடித்த வானொலிக்கான காப்புரிமத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் பிறந்த அனைத்து பழங்குடிகளுக்கும் அமெரிக்க குடியுரிமை வழங்கும் சட்டம் மூலத்தை அதிபர் காலின் கோலிட் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் எலிசபெத் இங்கிலாந்தின் அரசியாக விழா முடிசூட்டிக்கொண்ட விழா முதல் தடவையாக தொலைக்காட்சியில் நேரடியாக ஒலிபரப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு போப் ஜான் பால் 2 போலந்து நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டார் கம்யூனிஸ்ட் நாடு ஒன்றிற்கு பயணம் செய்த முதலாவது போப் இவராவார் இரண்டாம் ஆண்டு டென்மார்க் மக்கள் மாஸ்ட்ரிக்ட் உடன்பாட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூட்டானில் முதல் தடவையாக தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தெலுங்கானா இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது இனி விண்வெளியில் ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு சர்வேயர் ஒன்று விண்கலம் சந்திரனில் இறங்கியது சந்திரனில் மெதுவாக தரையிறங்கிய முதலாவது அமெரிக்க விண்கலம் இதுவாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செவ்வாய் கோளுக்கு மார்ஸ் எக்ஸ்பிரஸ் என்ற விண்கலத்தை ஐரோப்பிய ஆய்வு மையம் அனுப்பியது வேறொரு கோளுக்கான முதலாவது விண்கலத்தை ஐரோப்பிய ஆய்வு மையம் முதல் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் ஹார்டி ஆங்கிலேய புதின எழுத்தாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு டென்மார்க் சன் ஈழத்து திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இளையராஜா இந்திய இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நந்தன் நிலக்கணி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மணிரத்னம் இந்திய திரைப்பட இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்க் வா ஸ்டீவ்வாக் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் இரட்டையர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாக்லின் பெர்னாண்டஸ் இலங்கை இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஞ்சலோ மேத்யூஸ் இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பி கந்தப்பிள்ளை யாழ்ப்பாண புலவர் வைத்தியர் நாவலரின் தந்தை இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு கரிபால் டி இத்தாலிய அரசியல்வாதி ராணுவ தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தாவீது அடிகள் ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜ் கபூர் இந்திய நடிகர் இயக்குநர் தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டாம் மொரேசு இந்திய ஆங்கில கவிஞர் எழுத்தாளர் பதினான்காம் ஆண்டு துரைசாமி சைமன் லூர்துசாமி இந்திய கத்தோலிக்க கருதி நாள் இரண்டாயிரத்தி ஆண்டு சி ஜெயபாரதி மலேசிய தமிழறிஞர் இந்நாளின் சிறப்புகள் வடகொரியா குழந்தைகள் நாள் மற்றும் பன்னாட்டு பாலியல் தொழிலாளர் நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே